ிாத்தயத்த வேத்தைக்காணே ஜமே நம மத்ன் மரமாக மங்கர்ஜித்தூண்ட்ல நாம் ஒரு ஒரு விஷயமாக பார்த்து கொண்டிருக்கோம் மத்பரமாகிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம் மத்பக்தகாங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் மத்கர்ம கிருத்து அதாவது ஆனந்தமே அமைதியே வடிவான ஆண்டவனை முக்கியமான குறிக்கோளாக கொண்டு அவரிடத்திலேயே அன்பு செலுத்தி அந்த ஆனந்தந்தான் நமக்கு வேணுங்கிற எண்ணத்தோடு அதையே நேசித்து அதாவது லட்சியத்தை விட்டு விலகாமல் ஆனந்தத்தை அடையறத்துக்கு அமைதி அடையறத்துக்கு எது உண்மையிலேயே சாதனம்னு தெரிஞ்சு பண்ணணும் எல்லாரும் பணம் பதவியெல்லாம் ஆனந்தம் கொடுக்கும்னு நினைச்சு தான் ஏமாந்து போகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பணம் வேண்டாம் என்றோ மற்றதுலாம் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் உண்மையிலேயே எது கொடுக்குங்கிற ஒரு அறிவு வேணும் அது இந்த மாதிரி கீதை திருக்குறள் போன்ற நூல்களை படித்தா தான் கிடைக்கும் ஆக மத்பரமாக மத்பக்தகா மத்கர்மக்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் அடுத்தது சங்க வர்ஜிதா சங்கவர்ஜிதா அப்படின்னு சொன்னால் பணம் நண்பர்கள் குழந்தைகள் மனைவி குடும்பம் எல்லோரிடத்துலையும் அன்பாக இருக்கலாம் பற்று வைக்கக்கூடாது இதை கீதையில் சில இடங்களில் பார்க்குறோம் அசக்தி ரனபிஷ்வங்கஹா புத்திரதார கிருகாதிஷு அப்படின்னு பதிமூணாவது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் கிருஷ்ணர் அதாவது இந்த உலகத்தில் யாரும் நம்ம உறவுகள் எதுவுமே உண்மையிலேயே நிரந்தரம் கிடையாது நமக்கு தெரியும் ஆனாலும் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஒட்டுதலாக இருக்கும் பற்றுதலாக இருக்கும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அதே சமயம் வாழ்க்கையை பற்றின ஒரு விழிப்புணர்வும் நமக்கு வேணும் அளவுக்கு மீறின பற்றும் துன்பம் தரும் நம்மிடத்துலேயும் மற்றவங்க அளவுக்கு மீறின பற்று வச்சால் அவர்களுக்கு துன்பந்தான் இதுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது இது கொஞ்சம் கடினமான விஷயம் என்ன இதெல்லாம் வந்து சாமியாருக்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தூய்மையான அமைதி ஆனந்தங்கிற அந்த ஒரு குறிக்கோளை வச்சுன்னு தான் நம்ம பேசுகிறோம் ஆகவே சங்கவர்ஜிதா அப்படின்னா அட்டாச்சாக இருக்கிறது எல்லார்டையும் அன்பாக இருக்கணும் அன்பு அறிவு பூர்வமானது பற்று உணர்ச்சி பூர்வமானது ஆகவே எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் அதே சமயம் யாரிடமும் அளவுக்கு மீறின பற்றை வைத்து கடவுள் மீது இருக்கிற பற்றை இழந்துவிடக்கூடாது ஆக பற்று உணர்ச்சி பூர்வமான பற்று அறிவுக்கண்ணை மறைக்கும் பற்று துன்பம் அதிகமாக்கும் அதனால் துன்பம் நிறைய கொடுத்துருவாங்க மற்றவங்களுக்கும் வாழ்க்கையை பற்றின ஆராய்ச்சி இல்லாதவங்க தான் மதம் மொழி இனவெறி இதுலெல்லாம் ரொம்ப ஈடுபடுறாங்க சொல்லணும் ஆனால் அதே சமயம் ஜாகிரதையாக இருக்க வேண்டி இருக்கிறது அது என்ன தகுதின்னா சர்வபூதேஷு நிறுவிறகா யாரிடத்துலேயும் எந்த ஒரு சிற்றுயிராக இருந்தால் கூட யாரையுமே விரோதியாக நினைக்கக்கூடாது வைரம்னு சொன்னால் எதிரி மனப்பான்மை பிறரை நாம் பகைவர்களாக நினைக்கக்கூடாது உண்மையிலே நமக்கு யாரும் பகைவர்கள் கிடையாது அதாவது யாரையும் சத்ருவாக நினைக்கக்கூடாது நமக்கு ரொம்ப பெரிய கெடுதல் பண்ணுறவனை கூட பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாரதியார் பாடின மாதிரி பிறரை எதிரியாக கருதக்கூடிய மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது ஆகவே எல்லாரிடத்திலும் இறைவன் இருக்கிறார் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீயன்றோ பராபரமே அப்படின்னு தாய்மான் பாடிய கருத்தை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆக எவன் இறைவனையே குறிக்கோளாக கொண்டு இறைவனிடத்தில் அன்பு செலுத்தி இறைவனு செயல்களை புரிந்து பற்றற்றவனாய் சர்வபூதேஷு நிறுவிறாக இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா அத்வைதானம்னு அர்த்தம் ஆஹ் குறிக்கோள தெளிவாக வச்சுக்கிறது மத்பக்தகா மத்கர்மக்கிறதுங்கிறது கர்மயோகத்தை குறிக்கிறது உபாசன யோகத்தை குறிக்கிறது சங்கவர்ஜிதாங்கிறது வேதாந்தம் படிக்கிறதுக்குள்ள தகுதிகளையெல்லாம் குறிக்கிறது சர்வபூதேஷு நிறுவிறகாங்கிறது அத்வைத ஞானத்தை குறிக்கிறது ஆகவே இந்த ஒரு ஸ்லோகத்தில் இவ்வளோ விஷயம் அடங்கி இருக்கிறது ஆக புருஷார்த்த நிச்சயம் கர்மயோகா உபாசனா யோகா சாதன சதுஷ்டய சம்பத்தி ஞான யோகம் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் இதெல்லாம் யார் செய்கிறானோ அவன் என்னை அடைகிறான் யா சஹா மாம் ஏ தி எவனொருவன் இந்த இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யோகங்களை சாதனங்களை கடைபிடிக்கிறானோ ஹே பாண்டவா பாண்டவினுடைய புத்திரனாகி அர்ஜுனா அவன் என்னை அடைகிறான் மாம் ஏ தி என்னை அடைகிறான் என்னை அடைகிறான் அர்த்தம் மத்பரமகான்னு சொன்னதுனால தூய்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் இந்த உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அத்வைத ஞானத்தின் வாயிலாக உணர்ந்து கொள்ளுகிறான் என்பதுதான் கருத்து ஆக இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுகிறேன் மக்கர் மக்ரன் மத்பரமகா மத்பக்த சங்க வர்ஜிதா ேன் ஓத்கவீஸார்ஜுனோ நாம ஏற்க ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்தூ நாம் படித்ததில் ஏதாவது சொற்குற்றம் பொருட்குற்றம் இருந்தால் அதை பகவான் நீக்கி நமக்கு உண்மையான ஞானத்தை கிடைக்குமாறு செய்யட்டும் நமக்கு உண்மையான தெளிவான அறிவை பகவான் உணர்த்தட்டும் ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தில் உபநிஷத்துக்களுடைய கருத்துக்களை விளக்கக்கூடிய பகவத்கீதா சாஸ்திரத்தில் மெய்ப்பொருளை பற்றி அறிவை கொடுக்கக்கூடிய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உபதேசிக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாத ரூபமான உரையாடல் வடிவமான இந்த கீதா சாஸ்திரத்தில் விஸ்வரூப தரிசனம் என்கிற தலைப்பிலே இந்த பதினோராவது அத்தியாயம் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது ஸ்ரீகிருஷ்ணனுக்கு இந்த அத்தியனத்தை நாம் படித்த படிப்பை சமர்ப்பணம் செய்து மனதை தூய்மைப்படுத்தி கொள்வோம் உண்மையை உணர்வோம்